அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய் இன்சொல் எனப்படுவது உலகின் உண்மை பொருளை நன்கறிந்த பெரியோர்கள் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாமல் பேசும் நல்ல சொற்களாகும் இன்சொலால் அப்படிங்கிறதுல இருக்கிற ஆளுங்கிற சொல் அசை அதாவது பொருளற்ற சொல் ஈரமாவது ஈரம் என்ற சொல்லுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுகிற நல்ல எண்ணம் படிறு என்பது பேசுகிற பேச்சில் அதாவது சொல்லுகிற சொற்களில் இனிமையும் உள்ளத்தில் தீமையும் உடையவராய் பேசும் நயவஞ்சக சொல் இனிமை இருக்கும் ஆனால் மனசில் தீமையும் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பேசக்கூடிய இதுக்குத்தான் படிறுன்னு பேர் அது இல்லாமல் இருக்கணுங்கிறாரு ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த படிறுங்கிறத ஒழுக்கம் அடையாம அதிகாரத்தில் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம்னர் நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவர் போல் நடிப்பவர் உலகில் என்று நாம் கேள்விப்படுகிறோம் எனவே கேட்பதற்கு இன்பம் பயக்கும் சொல் மட்டுமே இன் சொல்லாகாது உயிரோட்டத்தோடு இனிமையாக பேசணும் பயன் நன்மையாக இருக்கக்கூடிய சொல்லுதான் இனிமையான சொல்லாகும் என்பது இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இனிய சொற்களை பேசுகின்றவன் வாய்மையை தழுவி வஞ்சம் இல்லாமல் இறக்க நிலை நின்று பிறருக்கு இன்பம் உண்டாகும்படி பேச வேண்டும் என்பதும் இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது செம்பருள் கண்டார் வாய்சொல் பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவும் பெர் திருவள்ளுவர் அதாவது அறவாழ்க்கையை கடைப்பிடித்து அறிந்து கொள்ளக்கூடிய மெய்ப்பொருள் அதுதான் செம்பொருள்னு பேர் அறத்த செம்பொருள்ன்னு சொல்கிற வழக்கம் உண்டு மெய்ப்பொருளை உணர்ந்திருப்பவர்களுடைய நெஞ்சுக்கெல்லாம் அறந்தான் செம்மை தோன்றுகிறது ஆகவே செம்பொருள்ன்னு சொன்னார் அதாவது அறத்தை கடைப்பிடித்து உணரப்படுகின்ற மெய்ப்பொருள் செம்பொருள் ஆகவே செம்மையான வாழ்க்கையை வாழ்ந்து செம்மையான வாழ்க்கை என்பது அற செழிப்பான வசதியான பணத்தை சொல்லலை அறவழியில் வாழ்கிற வாழ்க்கை தான் செம்மைங்கிறது இங்கே ஒரு சிறப்பு அப்பேற்பட்ட சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து உண்மையை உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் உயர்ந்த சொற்கள் பெரியோர்கள் பயன்படுத்திய சொற்களை கையாளுதல் மிகவும் நல்லது நல்ல நல்ல சொற்களை நாம் கற்று வைத்திருக்க வேண்டும் தேவாரம் திருவாச்சகம் திருக்குறள் ஆழ்வார்கள் பாசுரங்கள் இன்னும் பெரிய பெரிய பெரிய புலவர்களுடைய அருட்பாடல்கள் கம்பராமாயணம் போன்ற நூல்கள் இவற்றையெல்லாம் நாம் கற்றோமேயானால் நம்முடைய சொற்கள் புனிதமான சொற்களாகி அதை வெளிப்படுத்தும் பொழுது நமக்கும் பிறருக்கும் பெரும் இன்பத்தை கொடுக்கும் சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அந்த சொல்லாட்சிகள் தெரிந்தால் அது மிகுந்த இன்பத்தை எல்லோருக்கும் கொடுக்கும் ஆகவே இந்த குரட்பாவில் இன் சொல்லின் இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது அறத்தினை அறிந்தவருடைய வாய் சொற்களே இனிய சொற்களாகும் நல்ல சொற்களை சொன்னால் சிறந்த புண்ணியம் ஏற்படும் என்று சாஸ்திரம் கூறுவதை உணர்ந்து பேசுகிறார்கள் அறிஞர்கள் எல்லா சொற்களும் எல்லா கருத்துகளும் எல்லா நேரத்திலும் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை நிறைய நல்ல சொற்களை இனிமையாக பேசி பேசி பழக வேண்டும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் வாய்ப்பழக்கம் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம் என்று அவ் ஔவையாருடைய தனிப்பாடலிலே நாம் காண்கிறோம் இன்னும் பல மேற்கோள்களை பார்க்கலாம் வீரபாண்டியம் குமரன் கோல் தொண்ணூற்றி எட்டாவது பாடல் சொல்லுகிறது எண்ணமும் செயலும் சொல்லும் இனியனாய் எவரும் இன்பம் நன்னை உலகம் காக்கும் நரபதி அளவிலாத புண்ணியம் உடையன் ஆகி புகழுடன் வளர்ந்து நின்று விண்ணவர் விளைவான் வாழ்த்த மெய்யின்பம் எய்தி வாழ்வான் ரொம்ப அழகான பாடல் எண்ணமும் செயலும் சொல்லும் இனிமையாக அமைய பெற்று அனைவருக்கும் இன்பத்தையே விரும்புகின்ற அரசன் அளவற்ற புண்ணியத்தையும் குறைவில்லாத புகழையும் மெய்ப்பொருளை உணர்ந்து அந்த பேரின்பத்தையும் ஒருங்கே பெற்று வாழ்வாங்கு வாழ்வான் என்பது இந்த பாடலின் பொருள் பிறர் மகிழ இனிய சொற்களை பேசுதலும் அவர் பெருமைகளை போற்றி பாராட்டும் இனிய பண்பும் கொண்டவர் மனித உருவில் வாழும் தேவர் ஆவர் பிறர் மகிழ இனிமையான சொற்களை பேசுதலும் அவருடைய பெருமைகளை போற்றி பாராட்டும் இனிய பண்பும் கொண்டவர் மனித உருவில் வாழும் தேவர் ஆவர் என்று சுக்கரநீதி ஒன்று ஸ்லோகம் சொல்லுகிறது இனி பதவுரையை பார்க்கலாம் இன் இனிய சொல் சொற்கள் எவையெனின் ஈரம் அன்பு அழையி அழைந்து தோய்ந்து படிரு வஞ்சம் அல்லது போய் இளவாம் இல்லாத சொற்களும் மேலும் செம்பொருள் சொல்லின் சிறந்த பொருள் கண்டார் உணர்ந்த பெரியோர்கள் வாய் வாயினால் மொழிந்த சொல் சொற்கள் ஆகும் என்பது அசைநிலை அல்லது மூன்றாம் வேற்றுமை உருவு என்று எடுத்துக்கொள்ளலாம் இங்கே நாம் அசையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இனிய சொற்கள் எவை என்றால் அன்பு அழைந்து அதாவது அன்பிலே தோய்ந்து வஞ்சம் பொய் இல்லாத சொற்களும் சொற்களுடைய சிறந்த மேலான பொருளை அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்து பெரியோர்கள் வாயினால் மொழிந்த சொற்களாகும் இன்சொலால் ஈரம் அழை இப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்